வணக்கம் பிப்ரவரி பதினேழு இரண்டு ஆயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அண்மையில் விண்வெளியில் எட்டு மணி நேரம் பதினைந்து நிமிடம் நடந்து சாதனை புரிந்தவர்கள் இருவர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவார் இவர்களின் பெயர் அலெக்சாண்டர் மிசிகின் என்பவரும் மற்றொரு பெயர் ஆண்டஸ் ார்சிலாந்து நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியாவை இந்தியா வெற்றி பெற்றது மூன்று உலக புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இது இரண்டாயிரம் ஆண்டு முதல் கடைபிடித்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நான்கு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தி அன்று முதல் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய பூப்பந்து சங்கத்தினால் வாழ்நாள் சாதனையாளர் முதன் முதலாக விருது பெறுபவர் யார் இரண்டு ஷபு நாய்வி எனப்படும் கூட்டு விமானப்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது மூன்று இந்தியாவில் உள்நாட்டு துப்பாக்கி தொழிற்சாலை எந்த நகரத்தில் அமைக்கப்பட நான்கு இந்திய அரசின் உஜாலா திட்டம் இதற்கு முன்பு எந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டது 5. இர்மா புயல் சமீபத்தில் அமெரிக்காவில் எந்த நகரத்தை தாக்கியது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி